واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ارسلو بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه ومن يطع الله ورسوله فقد رشد و من يعصي الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا اما بعد فقد قال الله سبحانه وتعالى في المحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال لقمان لابنه يا بني لا تشرك بالله ان الشرك لظلم عظيم وقال الله تعالى ايضا قوم انقصكم واهليكم نارا وقودها الناس والحجاره عليها ملائكه غلال مشداد لا يعصي الله ما امرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال نبي عليه الصلاة والسلام مروا أولادكم بصلاة وهم أبناء سبع سنين وضربوهم عليها وهم أبناء أشر سنين وصرقوا بينهم في المضاجع أو كما قال صلى الله عليه وسلم سرقوا منها جمعوك وركيتن بلكم إلا أملا الله مننا الذي آكله அல்லா ஓ சுகானங்களை எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டார் அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறு செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றான் நவீன் மூலமாக தடை விதித்திருக்கின்றான் அந்த விடயங்களை தவிர்த்து நடந்து அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசியத்தினும் நற்களை பிறப்பித்துக் கொள்கிறேன் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன் முன்னால வந்து அவர் எல்லார்க்கும் யாராவது அவங்களோட தோல் புயங்களை நிரப்பிக்கணும் இருந்தாலும் அமர்ந்து கொள்ளும் இடவழிகளை நிரப்பிக்கொள்ளும் இதை நான் சொல்லல இந்த டைம்ல ரசூல் செல்லம் அலை செல்லம் அவங்க இருந்தா மேலானவர்களே கடந்த வார ஜும்மாவில் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அழகான அதனுடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது விளங்கினோம் அமல் செய்ய நியத்து வைத்தோம் இந்த வார தலைப்பு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் விளாதவர்களே பயான் செய்துவிட நோக்கம் என்னன்னா இந்த ரெண்டு பிரிவினர்களும் விளங்கும் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் நாளைய பெற்றோர்கள் பிள்ளைகளாக வரக்கூடியவர்கள் தான் நாளைய பெற்றோர்கள் வேளால் அவர்களே பெற்றோர்கள் எப்படி இருக்க பிள்ளைகள் எப்படி இருக்கா உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக நமது உயிரிலும் மேலான கண்மினி செல்லம் செல்லம் அவர்களை அல்லா அனுப்பி வைத்தார் பிள்ளையாக வாழ்ந்தார்கள் பிள்ளைகளுக்கு எப்படி பெற்றோராக நடக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள் சொல்றான் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருளாண் அவர்களை நான் நேரடியாக தலையங்கத்துக்கு உணர்கிறேன் குழந்தை உருவான முதலாவது செய்ய வேண்டிய வேலைனு தெரியுமா ஒரு ஆண் ஒரு ஆண் ஒரு ஒரு மதுமகன் தனக்கு மனவாளியை தேர்ந்தெடுப்பதல்ல ஒரு ஆண் தன்னுடைய மனைவிய செலக்ட் பண்றதில்லை முதலாவது அந்த ஆண் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும் முதலாவது இடம் ஒரு தாய் சிறந்த ஒரு தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும் உமா ஒரு தக்குவா உள்ள உண்மைதல் அழகான ஒரு தக்குவா உள்ள ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும் நிறைய சொன்னாரே செல்லும் ஒரு பெண்ணை நாலு நோக்கத்துக்கு திருமணம் முடிக்கிறான் நல்ல டிகிரி ஹோல்டர் நல்ல படிச்சுக்கிறார் அதனால அந்த பெண்ணு திருமணம் பேசுறாங்க வலி ஜமாலிஹா அலா ஒரு பெண் நம்ம வாலிபரளுக்கு அது குறிப்பா முடிச்சு கல்யாணம் முடிச்சு வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்றிருக்கோன்னு சொன்னார் அழகான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறது தவறு இல்ல வசதியுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது தவறல்ல படித்த ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது தவறல்ல என்றாலும் அல்லாஹுடைய தூதர் தன்னம்வாக செல்ல பவர்கள் தேர்ந்தெடுத்து சொன்னது தீனுள்ள பெண் அவள் அழகா இருக்க முடியும் தீனுள்ள பெண் அவள் நல்ல குளம் குறைத்த உடைய ஒரு பெண்ணாக இருக்க முடியும் தீனுள்ள பெண் அவள் ஒரு படித்த பட்டதாரியாக இருக்க முடியும் பிரச்சனை கிடையாது என்னுடைய தலையங்கத்துக்கு ஒரு அழகான ஒரு சம்பவம் அல்லாவே பொறானில் சம்பவத்தை சொல்கிறார் சம்பவமாக சொல்லும் போது அதில் பலருக்கு பலவிதமான கருத்துகள் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துகள் அதிலிருந்து பெற்ற பெரு பசி தாங்க முடியாமல் பசியுடைய அகோரம் எடுத்தார் வாயில போட்டார் ஒரு கடி கடிச்சாரு அதனுடைய கடி என்று அந்த அப்பிள் பழம் முழுவதாக சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் திண்டு முடிச்சதுக்கு பின்னால யோசனை வருதாக அப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்ட மரத்திலிருந்து வந்ததோ தெரியாது அனுமதியும் கேட்கல அண்ணா சொன்னார்கள் அரசின் மூலமாக வளர்ந்த உடம்பு அது சொருக்கத்திற்கு செல்லாது அந்த வாலிபர் தடுமாறுகிறார் நடுநடுங்குகிறார் வந்த திசையை தன் எதிர் திசையாக நோக்கி நடக்கிறார் ஒரு தோட்டம் வருகிறது அப்பில் பல தோட்டம் வருகிறது அதற்கு முன்னாள் உட்கார்ந்து முடியவரே இதெல்லாம் உங்க தோட்டம் ஆகு ஓ ஏன் தோட்டம் என்ன பிரச்சனை உங்கள்ட கேட்காம ஒரு அப்பீல் பணத்தை நான் எடுத்து தாப்பிட்டு என்ன பிரச்சனை அதுக்கு நீங்க சொல்லணும் என்று சொன்னவுடன் அந்த முதியவருடைய சிந்தனை ஏதோ ஒரு திசையின் பக்கமாக செல்கிறது இவர் பேசிக்கொண்டிருக்கிறாரு அவர் எங்கேயோ யோசித்துக் கொண்டிருக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிக்கிறது முதியவரே என்று சொல்ல அந்த முதியவரின் பார்வை இந்த வாலிபரின் பக்கம் திரும்பி வருகிறது நான் சொல்லிவிடுகிறேன் என் மகளை உன் மனைவியாக நீ கபூர் செய்தால் நான் அந்த அப்பீல் படத்துக்கு ஹலால் சொல்றேன் பெரிய பிரச்சனையாக சாப்பிடுறது அப்பீல் படம் இவர் அவளுடைய மகளையும் திருமணம் முடிஞ்ச சொல்றாரு நான் கேட்டது இவள் அலாறு மனைவியாகவே அவர் மகனை தந்துட்டாரு இவரும் சம்மதிக்கிறார் உலகத்தினுடைய கஷ்டங்களை உலகத்தினுடைய சந்தோஷங்களை உலகத்தினுடைய எதிர்பாராத நிகழ்வுகளை நான் எதிர்கொள்ள தயார் போது அதை எதிர்கொள்ள நான் தயாராக மாட்டேன் பேரு மேலாடுவர்களே சம்மதித்ததன் பின்னால் அந்த வயோதிபர் சொல்றார் மகனே என் மகன் தெரியுமா அவருக்கு கண்ணு விளங்காது என் ம தெரியுமா அவருக்கு மகள் அவர் பேச முடியாத என் சப்பாளி அவருக்காளி பெண் பேசவும் இயலாது கேட்கவும் இயலாது இந்த வாலிபர் அசந்து போறாரு அஹா ஒரு ஹராத்த செய்ய போய வாழ்க்கையே போச்சு வாழ்க்கையே போச்சு என்ன பண்றது சரி திருமணம் முடிகிறது முதல் நாள் மனவாளியை தன் மனைவியை அவர் இருக்கும் அறையை நாடி செல்கிறார் ஓடி மாமா நீங்க சொன்னால் அவங்களுக்கு இல்லையே வேறாலே அந்த முதியவர் மாமா வந்து தோல்லை கையப்பட்டு சொல்றார் மகள்ராத்தை பார்க்காத ஒரு குருடி என் மகள் ஹராப்பை கேட்காத ஒரு செழுடி என் மகள் ஹராப்பை பேசாத ஒரு உண்மை என் மகள் ஹராத்தை பிடிக்காத பக்கமாக நடக்காத ஒரு தப்பான் கொஞ்ச காலம் போகுது ஒரு தாய் தன் மகளை படிப்பதற்காக வேண்டி வெண்மை படிப்பதற்காக வேண்டி பகதாதுக்கு போங்க வாப்பா ஒரு பிரயாண கூட்டம் போகுது அதோடு போங்க வாப்பா என்று தயார்படுத்துகிறார் உடம்பில் ஆடையில் நூறு பொற்காட்சிகளை எங்க பாக்க சொன்ன ஒரு லட்ச ரூபாய் காச அப்படியே வச்சு பெற்று விடுதா எடுத்துட்டு போந்தையும் செல்கிறது மகனே என்னம்மா மகனே பொய் பேசவான பாப்பா உண்மை பேசுங்க பாப்பா உண்மை பேசுறதால உங்க உயிர் போனாலும் பரவாயில்ல வாப்பா பொய் பேசவான ரொம்ப சொல்கிற இந்த குழந்தையும் தாய் சொந்த வார்த்தையை காதில் எடுத்து எடுக்காதது போல் தன் நரையை கட்டுகிறது கொஞ்சம் தூரம் போகுது பிரயாண கூட்டம் பிரயாக கூட்டத்தை அப்படி வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க கொள்ளையர்கள் இருக்கிற காசுகள் படங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளை அடிக்கிறாங்க ஒரு கல்வன் வருகிறான் ஒரு கல்லை வாழ்க்கை என்ன ஒரு லட்சம் முழு கூட்டத்திற்கு கொள்ளை அடித்தாலும் இவ்வளவு பெரிய தொகை வராது ஆச்சரிய எங்க பாப்பா இருக்குது பாப்பா உண்மையை பேசுங்க உண்மையை பேசுவதால் உன் உயிர் போனாலும் பரவாயில்ல பாப்பா போய் பேசுவாங்க அந்த கல்வனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வழிகிறது பிள்ளை அப்படியே பிடிச்சுக்கொண்டு கல்வர்களின் தலைவரிடத்தில் போறாரு சொல்கிறார் குழந்தையை கூப்பிட்டு வைப்போம் ஒரு லட்சம் பெரியவரே எங்க உமா சொன்னாங்க துதான் தாமரம் அந்த கணவனுடைய தலைவன் அணுகிறார் ஒரு கூட்டமே அணுகிறது ஆஹா இந்த புள்ள எவ்வளவு தீனுடைய வார்த்தைகளை அந்த தாய் சொன்ன அந்த ஆடமான கருத்தை தன் வாழ்க்கையில் முழு மந்திரமாக எடுத்து அந்த குழந்த வாழ்க்கையை பின்று போகிறது நடக்குது வாழ்க்கையே பாவத்தில் என்று அந்த கூட்டமே செய்கிறது அந்த குழந்தைதான் தலைவர் உருவாகி யார் தெரியுமா அந்த பக்குவமான பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை எனக்கு நல்ல சாலியான கிடைக்கணும் முஃப்தி ஆகும் ஆதிம்சாவோ வரணும் நீங்க நீங்க இவர் சாலியாக நடக்குமா கல்யாணம் முடிக்க போறீங்களா முதலாவது களியான முடிக்க போற வாலிபரும் அந்த வாலிப பெண்ணும் முதலாவது பங்காட்டி பாவமே செய்ய மாட்டேன் காலையில் இருந்து மாலை வரல மாலை காலை வரல கல்யாணம் கொண்டாட்டம் பாட்டு கட்டி சாலையான புலூர்வோம் அந்த கணவனும் மனைவியும் முதல் நாள் முதல் நாள் இரவும் அவர்களுடைய உணவின் பின்பு சைத்தான பாதுகாத்து மரம் எங்களுக்கு அழிக்கக்கூடிய இந்த குழந்தையையும் அந்த சைத்தான வெட்டு பாதுகாத்து எத்தனை பேருக்கு துவா பாடும் கல்யாணம் முடிக்க போற வாலிபருக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது கல்யாணம் முடிக்கிறீங்க எல்லாரும் முடிக்கிறாங்க பெற்றிட இறக்கம் காட்டக்கூடிய ஒரு பெண்ணை மலர்ந்து கொள்ளுங்கள் நோக்கம் நல்ல தொந்ததிகள் உருவாகும் விட்டு பாடு ஆட்டு கொள்ள வேண்டும் தும் ஒரு நோக்கம் தான் என்றாலும் மேலாளர்களே நல்ல ஒரு சந்ததி உருவாகணும் அபிமானிகள் எப்படி கொடையா தந்திரு தந்திரு மனைவியும் முசல்லிருந்து இறங்குகிற காலி மினி நல்லா ஒரு சாலையான பிள்ளைய எனக்கு நன்கொடையாக நீங்க இடம் விடாம குழந்தை தாயுடைய கற்பலில் உருவாகிவிட்டது நாம் பார்க்கிறோம் நம்முடைய முன்னாள் வாழ்ந்த உடமாக்களுடைய சரித்திரங்களை எத்தனை நூறு நூற்று கணக்கான கொரான அந்த பெண்கள் அந்த தாய்மார்கள் ஓதி இருக்கிறார்கள் புள்ள வயிற்கு வாப்பா சுஜூ இல்ல வாப்பா தொலுகையில் வாப்பை திறக்கும் வரை சாலையான பிள்ளை தேவையா பெற்றோர்களுடைய பொறுப்பை வரும் போது மேலாளர்கள் ஆரம்பத்தில் இருந்து வரணும் அப்பதான் ஒரு சாலையான பிள்ளை உருவாக்க குழந்தை திறக்குது அழகான ஒரு குழந்தை அப்பா வாப்ப சொல்ற என்ன மாதிரி உண்மை என்ன மாதிரி தெரியாது ஒரு குழந்தை பேர்கள் தண்ணீர் வடிக்கிறாங்க ஒரு பிள்ளை இல்லாத எனக்கு மனைவிக்கு சரியான கஷ்டம் இருக்கு நான் சொல்ல வரும் விடய மேலானவர்களை குழந்தை என்பது ஒரு பாக்கியம் ஜோக் இல்லை குழந்தை எங்களுடைய செல்வம் குழந்தையை போன்ற ஒரு செல்வம் தக்குவாவுக்கு பின் களிமாவுக்கு பின் கிளையாடுகளா செல்வம் பொம்புள்ள புள்ள பொறந்தா அதே சுபகல்ல இப்படியே யோசிக்கிறார் எத்தனை போடு சேர்க்கணும் எத்தனை ஊடு கட்டணும் சும்மா கூட கேளராது ஜியா காலத்தில் பொங்குள பிள்ளைகள் தொடர்ந்தா அவர்களோட முகம் அப்படியே கருப்பாக சிலர்கள் அந்த குழந்தையை செல்வத்தை உயிருடன் துறைத்தார்கள் அவர்களே ஒருத்தருக்கு ஒரு பொம்புள பிள்ளை கிடைக்குது ரெண்டாவதும் பொங்கல பிள்ளை தான் கிடைக்குது என்றால் நபியவர்கள் சொன்னார்கள் சுருக்கவாதி அந்த தந்தை ஒரு சுருக்கவாதி வா அந்த அந்த நண்பராயம் கிடையாது விளங்குறேன் செல்வேன் தான் அந்த குழந்தை திறந்திருச்சு வலது காதல அதான் அல்லாஹ்பர் அல்லாஹர் எனது காதல அந்த குழந்தையுடைய ஏழாவது நாள் அந்த குழந்தையுடைய ஏதாவது உங்க வாயில வச்சு அதை கொஞ்சம் என்ன உங்களை போன்று ஒருவராக என் பிள்ளையும் வருதம் செஞ்சிருக்கிறோமா அஞ்சு வயசு இன்ஜெக்ஷன் ஓடுது என்ன காரணம் சேலப்பா நர்ஸ் ஊசி சுத்தம் செய்ய வேண்டிய கடமை எழுதுனா நம்ம குழந்தையுடைய தலைமுடியை சிறைத்து தங்கம் வெள்ளி அதனுடைய அளவு சுதக்கா செய்வது எட்டு வயசு பிள்ளைய பார்த்தா அவர் இன்ட்ரெஸ்ட் கூட்டுறது இல்லை பேரை பார்த்தா மிகனசாக்கும் சொல்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வியுங்கள் சகாபாக்களுடைய பேர்களை வியுங்கள் நல்வர்களுடைய பேர்களை நல்ல மக்களுடைய பெயர்களை அப்பதான் அந்த பிள்ளையும் அதுக்கு ஏற்ற மாதிரி வளரும் இந்த குழந்தை வளர்ந்து வருகிறது இந்த குழந்தையுடைய முதல் பாடத்தாலை என்ன தெரியுமா அந்த குழந்தையில ஊரு முதலாவது பிரைமரி ஸ்கூல் அந்த பிள்ளைய வீடு ஹவுஸ் அந்த குழந்தையுடைய முதலாவது தெரியுமா அந்த பிள்ளைய வாசா முதலாவது டீச்சர் யார் தெரியுமா அந்த குழந்தையுடைய உண்மைகளே அந்த குழந்தையுடைய முதலாவது வருடம் அது பார்க்கும் வயது அது கேட்கும் வயது இரண்டாவது வருடம் அது நடக்கும் வயது அந்த புள்ள பார்க்கவே என் வாப்பா எப்படி இருக்கிறாரு எங்க உமா எப்படி இருக்கிறாங்க அந்த வாப்பா புறானும் கையுமா கொள்கையும் அமலும் சுபானம் அந்த தாய் தன்னை மறைத்து ஒரு சாவி பெண்ணை போன்று விக்ரம் எல்லாருடைய தொடர்பும் அந்த குழந்தை பார்க்கிறாக இதுதான் என் வாழ்க்கை அதற்கு மாற்றமாக அந்த குழந்தை பார்க்கிறது வாப்பட ஸ்டைல் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்ற அந்த குழந்தை முடிவு செய்கிறது மேலாளர்களே அந்த குழந்தையுடைய ரோல் ஒன்று அந்த தாயும் தந்தை நான் என் மெஞ்சில் கையை வைத்து சிந்திக்க வேண்டும் என் பிள்ளைக்கு நான் முன்மாதிரியை அழிக்க வேணாம் வாங்க சொன்ன டய்க்கு பயிர் கையில் ஒரு டீ மாலை மாலை ஆகினா குரான் என்னை பார்த்த ஒரு முஸ்லிம் என்ற தோற்றம் மனைவி என்ன பார்க்கும் அது போனாலும் குழந்தை திரும்ப வீட்டுக்கு வரும் போது அந்த ரோல் முதல்தான் அதுக்கு முன்னால வரும் எங்க வாப்பா எங்க குழந்தையுடைய வாழ்க்கையில் இருந்த திருத்த உங்கள சில பாப்பம்மா இருக்கு பேச தெரியாது பேச தெரியாது பள்ளிக்கு போனாலும் பாய் தான் அங்க பாய்னான் அதில் வீட்டுல பாப்பாவும் பிள்ளைக்கு சொல்ற பேர் حضرت ابراہیم علیہ علیہ السلام السلام اسماعیل அலை செலாம் அவர்கள் இஸ்ராம் அலை செலாம் அவர்களை அருப்பதற்கு கொண்டு போராடிய என் அருணை மகனே நானும் நீங்களும் பிள்ளைய பாத்து பாப்பா அப்துல்லா பாப்பா அப்து ரஹ்மான் பாபாசி அம்மாஜா அம்மா பிள்ளைகளும் நான் ஒரு வாழைக்கு பெற்றோர் பெற்றோர் எனக்கு இன்னும் பேச தெரியாது சொல்லுகிறான் குழந்தை என்பது ஒரு செல்வத்தை போல குழந்தை என்பது ஒரு அமானிடம் அந்த அமாளுதத்தை பாதுகாக்கும் முறை இருக்கிறது அழகாக பேசணும் அந்த பிள்ளைய அந்த குழந்தைக்கு முன்னால கண்ணியமாக நடக்கவும் பாப்ப ஜின்ொல்ல முக்கு வாக்கு இந்த குழந்தைடத்தில் என்ன ஒழுக்கத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் அவர்களே ஒரு ஒழுக்கம் இல்ல அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குதுன்னா இல்ல இல்ல பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கிற நேரத்தில் போன சொல்லிக் கொடுங்க இந்த பாட்டு அடியா சொன்னார்கள் மழை பெய்தால் எப்படிகள் முடிக்கணும் என்று சின்ன புல்ல காதில் காட்சி அல்ல கயாமத்தில நரகத்தில் ஊற்றுவான் என்ற பயம் இல்லாம அந்த சின்ன பிள்ளைகி கேளுங்கம்மா கேளுங்கம்மா அங்கிலுக்கு ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்க அண்ணா அவன் தனித்தவன் அவனுக்கு இடைமுறை கிடையாது அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அவன் பெறவும் இல்லை அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை சொல்லிக் கொடுங்க ஒரு வாப்படை ட்யூட்டி ஒரு உம்மடை ட்யூட்டி விலகவர்களே அண்ணா விளங்கப்படுத்தா சொல்லுங்க நல்லத சொல்லிக் கொடுங்க அந்த பிள்ளைக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க பெரிய உலகம் போட்டும் மகாணா ஆகிய காட்ட வேண்டிய தாய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளைய பக்கத்துல கூப்பிட்டு வப்பா எனக்கு யூசுப் அலி சம்பவத்தை சொல்ல எனக்கு எனக்கு சம்பவத்தை சொல்லு வாபரா எனக்கு அதன் நபி ஆடையை செல்லாமல் நபியுடைய சம்பவத்தையும் என்ன சொல்ல வைப்பாங்க மகன் எந்தெந்த சம்பவத்தை எல்லாம் நீ எனக்கு சொன்னியோ அதே சம்பவங்களை உலகம் முழுவதும் கேட்குவதும் செய்வதாக ஒரு உண்மை பாத்தீங்களா என்ன செய்யறா நல்ல விஷயங்களை உண்மை நல்ல விஷயங்களை வாப்பாடு போற மாலை மணிக்கு வாப்பை அனுபவித்தா மரக்கரை கடைக்காரன் மீன் கலக்காரன் அவர் தான் வேலையை மட்டுமல்ல நம்முடைய நோக்கம் நம்முடைய குழந்தையை பெற்றால் அந்த குழந்தையுடைய குழந்தையுடைய நண்பன் யார் தெரியுமா அந்த குழந்தையுடைய வாப்பா அந்த குழந்தையுடைய உண்மை அந்த தெரியுமா அந்த குழந்தை வாப்பா அந்த குழந்தை உண்மை சின்ன பிள்ள அதுக்கும் ஆசைகள் இருக்குது பிள்ளைகள் அதுக்கு ஆசைகள் இருக்குது அந்த ஆசைகளை யாத்தையாவது சொல்லணும் வா என்னோட நல்ல கூட்டாளி எல்லாத்தையும் கேட்பாரு என்னோட பேசுவாரு எல்லாத்தையும் கேட்பாரு எல்லா விஷயத்தையும் கேட்பாருடைய நண்பர் சந்திச்சேன் அவர் சொல்ற எனக்கு குளிப்புடைய கடமையை சொல்லி வாப்பாண்டி பெற்றோர்கள இருக்கிறோம் பாப்பா காலையிலே போயிருவாரு மாலையில வருவாரு உண்மை உண்மை என்ன தெரியுமா செய்யற போய் பண்ணி வைக்கிற மட்டுமே இப்ப பிள்ளைக்கு பாப்பாவை கண்டா போலீஸ்கார பார்க்கிற மாதிரி இவருக்கு பிள்ளையில கண்டா கல்ல மாதிரி அநியாயம் சொன்னது குழந்தைகளுக்கு என்ன விஷயத்தில் அறிக்கை தவறு செய்து நான் சொல்லல பிள்ளைகள் தவறு செய்யும் நேரத்தில் தண்டிக்க வாடும் என்று சொல்லல சொல்லுவாங்க அந்த புள்ள தவறு செய்தா அந்த தவறை சொல்லுங்க வாப்பாய்வு தவறு இந்த தவறை செஞ்சா இதை விளைவு நீ இப்படி செய்ய வானம் இப்படி செஞ்சா இதனுடைய விளைவு பெருசா போகும் சொல்லுங்க ஒரு தடவை சொல்லுங்க அதற்கு பெயர் குழந்தை பெரியா இல்லை என்று வாச அடிக்கும் அடி சொல்கிறேன் பதில் சொல்லணும் அப்படி சரியத்தில் அனுமதியே இல்லை அடைகிற சந்தோஷத்தை சொல்கிறேன் என்பது கிடையாது மாற்றமான காரியம் செய்யும் போது நீங்கள் அடித்தால் அந்த அடி ஓவகம் இருக்குமே தவிர அந்த குழந்தை கந்த தவறு அந்த தவறுடைய விபரீதம் அந்த தவறு விலை உண்டாகும் ஒரு வாக்காத காரணம் வரலு வரல ஊட்டு வாசல்ல குழந்தை பாஸ் பண்ற அவர் உள்ளுக்கு போனதுக்கு பின்னால அவங்க சின்ன பிள்ளை வந்து சின்ன பிள்ளை வந்து ஒரு கல் எடுத்து அதே ரோஸ்ட் வரைஞ்சி கார் வரைஞ்சி வரைஞ்சி அந்த கார் என்று அதே கல்லால் அதே கரை பிடித்த ஆளியால் அந்த குழந்தையுடைய கையில் ஒரு கீறு போட்ட நாம் சில விதயங்களை செய்கிறோம் நம்முடைய கோபத்தால் குழந்தையை தண்டிக்குவது தவிர குழந்தையுடைய தவறுக்காக நாம் தண்டிப்பது கிடையாது யோசிச்சு குழந்தை தவறு செய்தா அந்த தவற பாடலை என்ன தவறு செய்த அந்த தவறுக்கு நான் அந்த குழந்தையை அடிப்பதோ கண்டிப்பதோட அந்த குழந்தை இன்னொரு தவற செஞ்சிருக்கிறோம் நீங்க அடிக்கிற அடி கொலை செய்தவர்கள் கொடுக்குறாரு நீங்கேசி ஒரு பெரும் பாவம் செய்தவனுக்கு ஏத்தி நியாயம் கிடையாது அளவு கிடைக்க நான் அதிசயம் முன்வைத்து பேசுகிறேன் கொஞ்ச நாள் போகுது அந்த புள்ளட கையில அப்படி ஒரு காயம் பழுக்குது டாக்டர் கூப்பிட்டு போனா டாக்டர் சொல்றாரு இதோட கட் பண்ணணும் அப்படி இல்லை உயிருக்கியா என்ன செய்ய சுபாக நடந்திருச்சு கொஞ்சம் நடந்திருச்சு அந்த பிஞ்சி பிள்ளை அடிக்கிற அடி எல்லாம் உண்மையிலேயே மனுஷர்கள் சொல்ல ஒரு வால எனக்கு முப்பது வயசாக இருக்கு போனாலும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியோடு அப்படி கீழே விடுகிறது அதுக்கு மேலே எனக்கு போகை தான் எனக்கு நல்ல அக்கறையும் ரொம்ப நம்ப சித்த பேசும் பாருங்க கையோடைய அந்த பிள்ளையை அந்த இஸ்ராயல் கூட்டத்திற்கு கேட்ட துவாவை போல ஒரு உண்மாவும் கேட்கிற துவா ஏற்றுக் கொள்ளப்படும் என்று சொன்னால் எப்படி நான் என்னுடைய சுத்தாதம் மதிக்கும் பெரியடரு பிள்ள தவறு செய்யும் பிள்ளைக்கு ஒஸ்தாது அந்த குழந்தை இல்ல எல்லாரும் சுத்தி வளைச்சு கொண்டு வைக்கிறாங்க அந்த கொழந்தை அப்படியே முடிக்குது அந்த கொழுந்தை அப்படியே முடிக்குது பெற்றோர்களுடைய கவலையான கண் அந்த அப்படியே பார்க்குது அந்த பிள்ளையும் பரிதாபம் பெற்றோர்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷமும் தான் கவலையும் தான் சொல்லுது வாப்பா எனக்கு பின்னால் அவங்களோட கார நான் கீழ மாட்டேன் கையனுக்கு திருப்பி தாங்க சொல்லுப்பா நீங்களும் என் குடும்பத்து செய்யும் அியாயம் நீ கோடைய ஆளுக்கம் என்னுடைய வீரம் இந்த காற்று இல்லைங்கிறது கீழே பாட்டேன் என் கையை திருப்பித்தார்களோ ஆளு பிக்க வளர்ந்து படித்து தேர்ந்து ஒட்டகத்தில் பயணம் செல்கிறார் நேரத்துல துண்டி பூச்ச பிடிச்சி விளையாண்டு விளையாண்டு கொண்டு அதை பிடிக்கிறாரு இழுக்கிறாரு பிடிக்க அழுக்கிறாரு உங்க பார்த்து கொண்டு உங்க சொல்ற மகன் அதுல கால் அடைஞ்சிருந்தாரு து போலங்கியிருந்தாலத்தில்வர்களே அது விளையாட்டு இடம் இல்லை தெரியாது அந்த கம்பணிகளின் சிறப்பு உங்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது விளையாட்டு இடம் இல்லை அந்த குழந்தைகளும் அதுவும் விளையாட நடந்தில்லை மனசுக்கு பிள்ளைகளோட பேசுங்க பிள்ளைகளுக்கு அல்லாவை பத்தி பேசு பத்திங்க அக்கரவை பத்தி பேசுங்க உங்களுக்கு பிள்ளைக்கு சொல்ல தெரியாத படிங்க பிள்ளை வந்து கேட்குறது வாசகோ அங்க போக பாடு தெரியாது படிங்களை ரோட ஒருப்ப நீ அழுவா இல்ல அப்பா எனக்கு பயம் ஆகி என்னப்பா என்ன பாப்பா உனக்கு பயம் வந்த நகரத்துல போட்டாங்க அந்த முடிவு பாப்பா உனக்கு அஞ்சு வயசுக்காக உனக்கு தொழில்கள் கடமை இல்லவா கடமை இல்லை வாப்பா உன்மைகள் எழுத கேள்வி கலத்தின் உமா வீட்டுல சின்ன சின்ன விலைகள்லாம் போட்டு அப்படி ஊதி அதை பத்த வச்சு அதப்படி பத்துக்கு வர குறைத்தால் பெரிய பொருளாம் போடுவா அப்பா எனும் அந்த அங்க போட்டு பத்து வச்சு சொல்லி கொடுத்து இந்த குடும்பக்கு இந்த தப்பு எங்கிருந்து வந்தது இந்த மதுரை அந்த பாப்பாவும் நல்லத சொல்லுங்க நல்லத சொல்லுங்க அது கேண்டு இடத்துல அப்படி தலையை தலையை செய்யவாங்க அப்படி செய்யவா குழந்தை பெரியவராக பெரிய ஒரு குற்றம் செஞ்சு தூக்கு சண்டனை அளிக்கும் வேடையும் இருக்கு அப்பாவை கொஞ்சம் கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போடுவா அப்படி என்ன இல்ல இவ்வளவு பெரும் ஏன் நான் சின்ன வயசுல ஒரு சீனி போடையே களவெடுத்துட்டு வந்து கலவெடுத்துட்டு வந்தேன் என்று சொல்லும் போது என் தாய் கொஞ்சம் நாள் போனதுக்கு பின்னால நான் பத்துலோட வாங்க களவெடுத்துட்டு வந்தேன் அப்பையும் கேட்கல பத்தாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் என்று சொல்லி கொள்ளையடிக்க தொடங்கினேன் கொலை செய்தேன் அந்த அந்த சொல்றே போல தலைவெடுத்த நேரத்தில் என் வாப்பிய கூப்பிட்டு செய்ய வேணும் இது சரியில்லை பெரிய தண்டனை கிடைக்கும் இது களவு இது சட்டம் ரீதியாகவும் சில என்று கண்டித்திருந்தார் இன்றைக்கு அந்த நிலம் இப்படி யாகிக்க மாட்டாரு இதுதான் குழந்தையை புலை தெரியாத பெரும் பெற்றுக் கொள் பெற ரெண்டு வாசிக்கிற பாருக்கு இப்படி செய்ய வாங்கி பொறுப்படுங்க குழந்தையில இருந்து பாருங்க வளருங்க கண்ண போட பாருங்க பழகுது எப்படி பேசுது நடவடிக்கைகள் எப்படி எல்லாத்தையும் பாருங்க ஏழு வயசு ஆகிட்டா மகனுக்கு ஏழு வயசாயிட்டா சொல்லுவேன் சொல்லுட அப்படி சொல்லுவாங்க அப்படிங்க சொல்ல சொல்லவே இல்லை அப்படி சொல்லுங்க பாப்பா சொல்லுங்க பத்து வயசு ஆயிடுச்சு நல்லா கவனமானவர்கள் இடம் நெருங்குடைய இடம் அல்லாவுடைய இடம் அல்லாவுடைய பார்க்க பேசும் இடம் இது போல இடம் எங்கேயும் இருக்க நல்ல கேதுங்க நல்ல முக்கியமான விஷயம் சிலர் தூக்கத்தில் பாட்டு கேட்குவார் வாழ்க்கம் ஒரு டாக்டர் சமுதாயத்தின் தலைவர் யார கை நினைக்குது எங்கட கையில் நல்ல யோசி இன்ஜினியர் எங்கட கையில் முஃ்தி என் க வீணாகி போயிடுமே அவர் ஏழு வயசுல சொல்லுங்க பிள்ளைக்கு வாபா தொழுவாப்பா மகேன் சொல்லுங்க வாப்பா என்று சொல்லுங்க ஏழு எட்டு ஒன்பது இல்ல பத்து அடிக்கு சந்த வாக்கள் அடிக்கிறல்ல தேவையானதும் அடிக்கிறவர்களே மூன்று வருடம் இடைவெளியில் கொடுத்தார்கள் சொன்னால் யோசி ஏழு வயசுல சொல்ல பத்து வயசுல அடிக்கணும்டா இந்த அபீசுக்கு விளக்கம் கூடும் ஒரு சொல்றாங்க ஏழு வயசுல சொல்ல ஆரம்பிக்கும் பாப்பா எப்படி சொல்லு தெரியுமா சுகவுக்கு வாப்ப எம்பி மகேன் சொல்லுவோம் அசருக்கு மகிழ்வுக்கு ரைஷா தடவை சொல்லுவோம் உனக்கு பத்து வயசுல அடிக்கிறது எப்ப கிடைக்கும் தெரியுமா ஒரு நாளைக்கு ஐந்து தடவை பத்து நாளைக்கு ஐம்பது ஒரு மாசத்துக்கு நூத்தி ஒரு மாசத்துக்கு மூன்று வருஷத்துக்கு நீங்க அவ்வளவு சொல்லி பத்து வருஷம் உங்களுக்கு அறிக்கையில் சும்மா பத்து வருஷ சொல்லையா சொல்லல நம்பவர்களுடைய சொல்றது அதனால் சொல்ல சொல்ல இருந்தாலும் உலகமாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் ாலும்ன்மையை சொ முறையும் நீங்குது தீமையை தடுக்கிற முறையும் நீக்குது ஒரு உண்மைக்கும் பாப்பாக்கும் அஞ்சு எங்களுடைய திருவிழாக்கான பெரிய ஒரு கவனையான விஷயத்தை சொல்றேன் கேள்வி மூத்த புள்ள அவருக்கு ரெண்டு கொம்பும் நீங்கிது மூத்த பிள்ளை அவர் மூத்த பிள்ளை அவன் மூத்த பிள்ளை அவன் மூத்த பிள்ளை ஒரு வாடி மத எனக்கு வருவ சாத்தியமா சொல்லிதான் போவாங்க நானும் நீங்களும் இருக்கிறோம் அக்கறை ஒரு ஹாபி பார்த்து கொண்டிருக்கிறாரு அப்படி அப்படியே கட்டி பிடிச்சாங்க முத்தம் கொடுத்தாங்க ரோடி வந்து யார் சொன்னா பத்து பிள்ளைகள் இருக்குது நான் உங்க கூட எப்படி செஞ்சில்லை என் பிள்ளைக்கு சலாம் சொல்லி எவ்வளவு சொல்லி அப்துல்லா என்ற அந்த சந்தோஷம் வரும் அப்துல்லா அப்துல் ரஹ் என்பதுதான் அந்த குழந்தைகளுடைய இறக்கம் வாப்ப பேசுவாங்க இல்லாத போதுதான் அந்த ஆணும் பெண்ணும் நண்பர்களை தேடி போக போகிறார்கள் அந்த குழந்தை நண்பர்களை தேடி போகும் கவிதம் அவங்க கவலையை சொல்றதுக்கு வாப்பார் எது இல்லை கேட்க அவசைகளை சொல்றதுக்கு ரொம்ப அருதி இல்லை அஞ்சு பிள்ளைகள் ஒரே மாதிரி இறக்கம் காட்டில் வித்தியாசம் அது ஆம்பளை பொங்குள புள்ள அது மூத்த புள்ள அது கடைசி புள்ள அப்படி செய்ய வாழ்பாண்டிய குறைந்த பயனளிக்கும் காலம் எல்லாம் வாழ்க்கையில நல்லவன் கிடைக்காது வாப்பி பெண்கள் ஆண்கள் வெளியே போற சொல்லுவாங்க நாங்கள் நாங்கள் உலகத்துடைய பசிய தாங்கிக் கொள்வோம் ஆகிதாட நரகத்துடைய நெருக்கைகளுக்கு தாங்கேனா கொண்டு வருவாடே நானும் நீங்களும் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் என்னுடைய குழந்தையுடைய என்னுடைய பிள்ளையுடைய வாயில் நாங்கள் போடும் நரக நெருப்பின் கண்ணு நாங்கள் சொல்லி ஏமாத்திமாத்தி நாங்கள் நினைக்கிறோம் உடம்பு நரகத்துக்கு நீங்க நல்லத சாப்பிட்டு நல்ல மனு எங்க தொழுவது இல்லை கொடுக்கும் சாப்பாட்டை சம்பாத்தியத்தை யோசிச்சு பாருங்க ஒரு பெண் மனைவி தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் அந்த மனிதக்கு நான் கொடுக்கும் ஆறாவது கவனம் அவள் வழிபாட்டுள்ள ஒரு பெண்ணாக ஆக முடியாதுக்கு ரசோதுல்லா சங்கல்லா வாரிய போறாங்க பாத்தீமா எங்க பாத்தீமா பிள்ளைன் பாருங்க வெளியே சுத்திக் கொண்டு விளையாண்டு கொண்டிருப்பாங்க பாப்பா வெளியெல்லாம் பாக்கலாங்க பிள்ளையில காணும் பயம் வந்துருச்சு ஒரு மரத்தை அப்பா என்று கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லவா அப்பா ஏன் யானு பசியாய்க்கு அப்பா என்ன சொன்னாங்க அப்படி பிச்சு தரவாணு அப்பா விலங்குதாக்கு விளங்குதா எனக்கு விளங்குதா முதலா எங்க ரசிக்கிட்டாங்க பாட வேலை அப்படி ரூழா போறாங்க ஒரு மரத்துக்கு கீழால வயிற ஒட்டி அப்படி அவங்க எல்லாம் வாடி அந்த ரெண்டு பிஞ்சிகளும் சாஞ்சு கொண்டு அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி முத்தம் கொடுத்து அப்படியே தூக்கிட்டு வராங்க பாத்திமா என்னையில வளர்த்தி வைக்கிறாய் என்னையாத்தி பிள்ளையில நல்லா வளர்த்திருக்கிறாய் பத்தி சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை என்றாலும் சாப்பிட மாட்டோம் குழந்தைத்தவர்கள் மாண வாழ்ந்த வாப்பாடு யாரும் பெண்களும் சிறந்த வாப்பா மாடுகளாக என்னுடைய மனைவி சிறந்த ஒரு தாயாக அவருக்கு எல்லாம் நம் அனைவர்களையும் தோற்றி செலர்வான யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்களை கோரிக்கொள்வாய் உயரத்தில் ஏனோ என்று வாழ்க்கை கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூட எங்களுக்கு தெரியாது மாயத்தில் நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நல்லது கேட்டாலும் ஏதோ ஒரு அறிவு இனப்பாவும் சேரவில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒன்னு கண்மணிகளையும் பாராட்டு அல்ல குழந்தைகள் சாலை ஆனவர்களா ஆகறதுக்கு நான்கு சாலை ஆனவர்களா ஆகணும் அல்ல என்னையும் என் மனைவியும் சாலையானவர்களா ஆக்கிறார்க்க நல்லவர்களாக தக்குவா உள்ளவர்களாக உன்னுடைய கட்டளை தலை மேலேந்தி அங்க செயல்படக்கூடிய வாப்பாவை ஆக்கிறியல்ல உண்மைதாக என்னுடைய மனைவி ஆக்கிறீர்கள் கட்டளை அல்லா சரியாக உதங்கி அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியே அல்லது பிள்ளைகளை பெற்றவர்களை கபூர் சிந்திரியா பெற்றவர்களை கபூர் செந்திரியா உண்மை சிந்திரியா இந்த மசிதுக்காக உழைக்கக்கூடிய நிர்வாகிகள் யார்மான் உலமாக்கள் யார் அவனுக்காக எல்லாரையும் ஊர் மக்களையும் கபூர் சிந்தரியா அல்லது ஊர் மக்களையும் சிந்திரியா பயானுக்கு வர நேரத்திலயும் நூறு மக்களுடைய சிறப்புகள சிலம்சங்களையால சொல்லிதான் கூடி வராங்க யா அல்லாஹ். தன்னதே கூர்லக்கு கூடி ஒவ்வொரு பால் வரையி கூடி செதியா. சல இந்த ஆலமத் ரக்கீடால நல்ல நல்ல ஆடவும் நல்ல மக்கள் நல்ல மக்கள் நல்ல மக்கள்னு சொல்லாகிய அல்லாஹ். எல்ல உம்மையிலேயே கலமால் பொண்டிபெள்ளப்பட்ட நல்லார்களாக தன்னூறு மக்கள் ஆக்கிதயா. தன்னூறக்கு கூடி ஒவ்வொரு பெண்களையும் தன்ன சாலி ஆட பெண்கள ஆக்கிதயா. இந்த மிது சிந்திரியா செழிப்பான ஒரு மஸ்ஜி கஷ்டப்படக்கூடிய தரோதர்கள் உதவி செய்ய புரியவர்கள் என பணம் ரீதியாக பொருள் ரீதியாக எந்த அடிப்படையில் உதவியாளர்களாக இருக்கிறார்களே அல்லாம் எல்லாரும் தெரியல ஆனவின்